இந்த கூட்டம் ஒரு சோதனை முயற்சி என்றுதான் நான் கருதுகிறேன் இயல்பாக பேரவையினுடைய செயல்திட்டங்கள் சார்ந்த கூட்டங்களைத்தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லாமல் அவ்வப்போது ஓர் அறிவு முயற்சியும் வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த அறிவியல் சார்ந்து மிக அண்மையில் வெளிவந்திருக்கிற உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு நூலை அரிமுகம் செய்யலாம் என்பதை விட உங்களோடு சேர்ந்து படிக்கலாம் என்கிற நோக்கத்தில் இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சேர்ந்து படிக்கலாம் என்று நான் சொல்லுவது வெறும் தன்னடக்கம் இல்லை காரணம் இந்த நூல் பற்றிய முழு செய்திகளையும் அந்த துறை சார்ந்த அறிஞர்களைத் தவிர வேறு எவரும் சட்டென்று உள்வாங்கிக் கொண்டு விட முடியாது ஒரு கடினமான செய்தியை உலகத்தினுடைய இன்றைய இயற்பியல் துறை ஃபிசிக்ஸ் என்று சொல்கிற இயற்பியல் துறையினுடைய அறிவியல் மேம்பாட்டான இடத்தில் நின்று உலகத்தின் மாமேதைகளில் அறிவியல் மாமேதைகளில் ஒருவராக விளங்கிய ஸ்டீஃபன் ஆக்கிங் புத்தகத்தை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு எனக்கும் போதுமான அறிவு கண்டிப்பாக இல்லை என்பது உண்மைதான் ஆனாலும் இந்த புத்தகத்தை முதல் முறையாக நான் படிக்கிற போது புரிந்தும் புரியாமலும் படித்தேன் மறுபடி இரண்டாவது முறை படித்து குறிப்பிடுக்கிற போது ஓரளவுக்கு புரிகிறது என்கிற எண்ணம் எனக்கு வந்து சேர்ந்தது இந்த அரங்கில் நான் பேசுவதற்கு முன்னால் சில செய்திகளை குறிப்பிட்டு வேண்டும் ஏனென்றால் இது அந்த இயற்பியல் துறை சார்ந்த கல்வியாளர்கள் கூடியிருக்கிற அரங்கம் இல்லை பல்வேறு வகையானவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற அரங்கம் இயற்பியல் துறை பட்டங்களை பெற்ற நண்பர்களும் இங்கே இருக்கிறார்கள் நான் வருகிற போதே பார்த்தேன் ஐயா முருகானந்தன் அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன் அவர் அந்த துறையிலே முதுநிலை எம்எஸ்சி வரைக்கும் பட்டம் பெற்றிருக்கிறவர் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறவர் அவரை போன்றவர்கள் பேராசிரியர்களும் இந்த இருக்கிறார்கள் இந்த அறிவியல் தெரியாத நண்பர்களும் இந்த அரங்கில் இருக்கிறார்கள் இரண்டுக்கும் இடையில் நான் இருக்கிறேன் எனவே எல்லோருமாக சேர்ந்து படிக்கலாம் என்கிற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அண்ணன் ஜெகத்திரட்சிகன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மாதம் ஒரு நாள் இப்படி ஒரு நூல்களுக்கு பற்றி பேசுவதற்காக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்னபோது நீ மாதம் பூரா வேணாலும் எடுத்துக்க தம்பி சொன்னார் இல்லை மாதம் ஒரு நாள் நீங்கள் கொடுத்தாலே அது பெரிய செய்தி எந்த தொகையும் வாங்கிக்கொள்ளாமல் அண்ணன் ஜெயகத்திரட்சிகன் அவர்கள் கொடுத்த இந்த அரங்கத்தை அறிவு முயற்சிக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அறிவு முயற்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதே ஒரு விதமான நன்றி உணர்ச்சி என்று தான் நான் சொல்லுவேன் அந்த வகையிலும் இதை பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் இரண்டாவதாக இன்றைய என்னுடைய சொற்பொழிவில் ஆங்கில சொற்களும் தொடர்களும் இடம்பெறுவதை தவிர்க்க முடியவில்லை காரணம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில சொற்கள் அனைத்துக்கும் தமிழில் என்ன சொல் என்பது முற்றுமாக நம்மால் சொல்லிவிட முடியவில்லை எனவே அதை எனக்கு தோன்றுகிற தமிழாக்கத்தை சொன்னாலும் அந்த ஆங்கில தொடரையும் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் இன்னமும் அந்த நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்படவில்லை ஸ்டீஃபன் ஆக்கிங் இதுவரைக்கும் எட்டு நூல்களை அறிவியல் சார்ந்த குறிப்பாக இயற்பியல் துறை சார்ந்த வானியல் சார்ந்த நூல்களை எட்டு நூல்களை எழுதியிருக்கிறார் அவை தவிர ஐந்து நூல்களை பிற விஞ்ஞானிகளோடு சேர்ந்தும் எழுதியிருக்கிறார் மொத்தம் பதிமூன்று நூல்கள் எழுதியிருக்கிறார் இப்போது நாம் பேச இருக்கிற த பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் கொஸ்டின்ஸ் என்கிற இந்த புத்தகம் இட் இஸ் ஸ்டீஃபன் ஆக்கின்ஸ் ஃபைனல் புக் என்ற அட்டையிலே எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் அவருடைய இறுதி நூல் காரணம் அவர் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இறந்து போய்விட்டார் என்பதை நாம் அறிவோம் அவர் இருக்கும்போதே அவருடைய மகள் லூசி ஸ்டீஃபன் இந்த புத்தகத்தினுடைய எப்பிலாக் என்கிற அந்த பின்னுரையாக எழுதுகிற போது இந்த நூலினுடைய ஒரு எழுபது பகுதியை அச்சில் அப்பா பார்த்துவிட்டார் என்று எழுதுகிறார் எனவே அவரே எழுதி முடித்த கடைசி நூல் அவருடைய ஆய்வுகளினுடைய உச்சம் என்று அவராலேயே சொல்லப்பட்ட நூல் இந்த நூல் முதன்முதலாக அவர் எழுதிய எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அது தமிழில் வந்துவிட்டது மேடையில் இருக்கிறது எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் என்கிற அந்த புத்தகம் காலம் காலத்தினுடைய வரலாற்று சுருக்கம் என்று தமிழில் நலங்கிள்ளியவர்களால் முடிபெயர்க்கப்பட்டு அது வெளிவந்திருக்கிறது அந்த செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உலகத்தில் மிக கூடுதலான அளவு விற்பனையான நூலும் கூடுதலான மொழிகளில் பெயர்க்கப்பட்ட நூலும் அந்த புத்தகம்தான் எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்பது என் நினைவு சரியாக இருக்குமானால் இருபத்தி மில்லியன் படிகள் ஆங்கிலத்தில் மட்டும் அவை விற்பனையாகி இருக்கின்றன அந்த புத்தகத்திற்கு பிறகு நான் அதை ஒரு லண்டனில் இருக்கிற போது என் மகன் வீட்டில் இருக்கிற போது நூலகத்தில் அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் எடுத்து படித்தேன் அத்தனை பெரிய செய்திகளை இவ்வளவு புரிகிற மாதிரி ஒருவரால் எழுத முடியும் என்பதே எனக்கு வியப்பாக இருந்தது பிறகு அந்த அடிப்படையில் அவருடைய அடுத்த புத்தகம் கடைசியாக இப்போது வந்த இந்த நூலுக்கு முந்திய புத்தகம் த கிராண்ட் டிசைன் என்பது பேரண்டத்தின் பெரு என்று நாம் சொல்லலாம் த கிராண்ட் டிசைன் அந்த புத்தகத்தை வாங்கி படித்த போது எனக்கு அவ்வளவாக புரியவில்லை பிறகு இப்போது இந்த நூலை படித்துவிட்டு அதை நான் மீண்டும் படிக்கிற நேரத்தில் பல இடங்கள் புரிகிறது என்பது எனக்குமே வியப்பாக இருக்கிறது ஆகையினால் ஆங்கில தொடர்களை தவிர்க்க இயலாதவனாக இந்த அரங்கில் இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மூன்றாவதாக நான் சிலருக்கு நன்றி கூறிவிட்டு என் உரைக்குள் நான் புக இது அறிவியல் சார்ந்த நூல் என்பதால் எதையும் பிழையாக சொல்லிவிடக்கூடாது என்கிற நோக்கில் இரண்டு மூன்று பேரிடம் சில ஐயங்களை கேட்டு தெரிந்து விளக்கியும் கொண்டேன் ஏனென்றால் கருந்துளை என்று நாம் சொல்கிறோம் பிளாக் ஹோல் என்பது பற்றித்தான் நிறைய எழுதுகிறார் பிளாக் ஹோல் என்பதையெல்லாம் சரியாக புரிந்து வேண்டும் என்கிற நோக்கில் என்னுடைய வகுப்பு நண்பர் நான் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறகு அவர் இயற்பியல் துறையில் எம்எஸ்சி பட்டம் வரைக்கும் பெற்று ஆசிரியராக இருந்து கல்லூரி முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர் பேராசிரியர் சிதம்பரம் அவர்களோடும் இன்னொரு வியப்பு என்ன என்றால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு என்னுடைய வகுப்பறையில் மாணவராக இருந்து பிறகு இயற்பியல் துறையில் படித்து பிறகு அவர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போன்றவற்றிலே படித்து பேராசிரியர் மறைந்த பேராசிரியர் ஆனந்தன் அவர்களிடத்திலே இயற்பியலை கற்றுக்கொண்டு இன்றைக்கு இயற்பியல் துறையில் நான் ஐயங்களை கேட்கிற போது உடனே சொல்லுகிறவராக இருக்கிற அன்றைக்கு மாணவராகவும் இன்றைக்கு இந்த நூலை பொறுத்தளவு ஆசிரியராகவும் இருக்கிற நண்பர் விருபாக்ஸ் அங்கே வந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்ல வேண்டும் அதுபோல் எனக்கு இந்த கருத்துக்களை ஐயங்களை தெரிவித்தவர்களுக்கு நன்றி இந்த முன்னுரையோடு இந்த நூல் பற்றிய செய்திகளை நான் ஒரு ஒரு மணி நேரத்திற்குள் சொல்லிவிட முயற்சிக்கிறேன் இந்த புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்ததற்கு அடிப்படையான காரணம் ஒன்று உண்டு அந்த காரணம் இந்த புத்தகத்தினுடைய முதல் இயலின் தலைப்பு என்று நான் சொல்லலாம் அந்த முதல் த ஃபஸ்ட்டு சாப்டர் என்று சொல்கிற அந்த முதலியலின் தலைப்பு இஸ் தெர் அ காட் என்று தொடங்குகிறது கடவுள் இருக்கிறாரா என்கிற கேள்வியோடு ஒரு புத்தகம் தொடங்கும் போது அதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது இதை நாம் அவரே சொல்வது போல இட் இஸ் அன் ஏன்ஷியன் கான்ஃப்ளிக் என்பார் இது ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற செய்தி தான் கடவுள் இருக்கிறார் இல்லை என்பது எல்லா நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிற விவாதம் எல்லா வயதுகளிலும் நடந்து கொண்டிருக்கிற விவாதம் எல்லா தர தளத்திலும் எல்லா விதமான படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு நடுவிலும் நடந்து கொண்டிருக்கிற விவாதம் ஆனாலும் அதை அந்த அந்த கேள்வி என்ன ஏன் கவர்கிறது என்றால் அதை ஒரு விஞ்ஞானி கேட்கிற போது கவர்கிறது ஒரு அறிவியல் அறிஞர் அதற்கு என்ன விடை சொல்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய முதல் விளைவாக இருந்தது இந்த புத்தகமே அந்த தலைப்பையே நீங்கள் பார்க்கலாம் பெரிய வினாக்களுக்கான சுருக்கமான விடைகள் அதுதான் அந்த புத்தகம் பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் கொஸ்டின்ஸ் மிகப்பெரிய கேள்விகள் பத்து கேள்விகளுக்கான விடைதான் அந்த புத்தகம் ஒவ்வொரு கேள்விக்கும் இருபது முப்பது பக்கங்களில் அவர் விடை சொல்லியிருக்கிறார் முப்பது பக்க விடை சுருக்கமானதா என்றால் கண்டிப்பாக சுருக்கமானது காரணம் கேள்வி அப்படிப்பட்டது நீங்கள் எண்ணி பார்க்கலாம் கடவுள் இருக்கிறாரா என்கிற கேள்விக்கு முன்னூறு பக்கங்களிலும் கூட விடை எழுதி விட்டு முடிக்க முடியாது கடவுள் இருக்கிறாரா எதிர்காலத்தை கணிக்க முடியுமா எப்படி எல்லாம் தொடங்கிட்டு ஹவ் ஆல் இட் பிகின் எப்படி தொடங்கிட்டு எப்படி இந்த ஊர் வந்தது நாடு வந்தது உலகம் வந்தது எப்படி சூரியன் வந்தது சந்திரன் வந்தது ஹவ் இட் ஆல் பிகின் இது மூன்றாவது கேள்வி கருந்தொடை பிளாக் ஹோல் என்கிறார்களே அது என்ன அந்த கருந்துடைக்குள் என்ன இருக்கிறது இஸ் இஸ் டைம் ட்ராவல் பாசிபிள் காலத்தை கடந்து பின்னோக்கி நம்மால் போக முடியுமா டைம் மெஷின் என்று இன்றைக்கு திரைப்படங்கள் கூட வருகின்றன ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் போவது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் போவது இன்னமும் கொஞ்சம் கற்பனை செய்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் போய் ராஜராஜ சோழனை பார்த்து வந்து விடுவார் அதுதான் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் என்று சொல்லுகிற அந்த கதைகள் அவைகளைப் போல அது நடைமுறையில் சாத்தியம்தானா காலத்தை பின்னோக்கி நம்மால் போக முடியுமா இப்படி பத்து வினாக்களை அவர் வைத்திருக்கிறார் பத்து வினாக்களுக்கும் அவர் இருநூற்றி முப்பது பக்கங்களில் அச்சிடப்பட்ட ஆங்கில நூலாக இருநூற்றி முப்பது பக்கங்களில் அவர் விடை சொல்லியிருக்கிறார் தமிழில் வரவில்லை தமிழில் கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டிய நூல் என்று நான் கருதுகிறேன் ஆனால் அதில் தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்கலாம் எங்கே உரிமை வாங்குவது என்ன என்றெல்லாம் தெரியவில்லை ஒருவேளை அந்த உரிமைகள் வாங்குவது எளிதாக இருந்தால் முடிபெயர்ப்பதற்கு நம்மிடத்தில் நிறைய அறிவார்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள் எனவே அதனை வாய்ப்பிருந்தால் கருஞ்சட்டை பதிப்பகத்திலேயே கொண்டு வர வேண்டும் என்று இயக்குனர் ராஜன் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் அந்த முயற்சியை எடுக்கலாம் ஒரு செய்தியிலிருந்து நான் தொடங்குகிறேன் ஒரு இளைஞனும் அவனுடைய காதலியும் லண்டன் மாநகரத்திலே இருக்கிறேன் பழைய விக்டோரியா திரையரங்கத்தில் ஒரு நாடகம் த ஃப்ளையிங் டச்மென் என்கிற ஒரு நாடகத்தை பார்த்துவிட்டு வருகிறார்கள் அந்த நாடக அரங்கிற்கு வருகிற போதே அந்த இளைஞன் கார் ஓட்டுகிற வேகம் அவன் காதலியை அச்சுறுத்துகிறது அவனுடைய கவனம் பாதையை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இருக்கிறது ஆனால் ஓரிடத்தில் கூட ஒரு சிறு தவறு கூட நடக்கவில்லை இரண்டு பேரும் நாடகம் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியில் வெளியிலே வருகிற போதுதான் ஒன்று நினைவுக்கு வருகிறது அவர்களினுடைய பணப்பை வேலட் அதை அங்கே வைத்துவிட்டு வந்து விட்டார்கள் திரும்பவும் பதறி அடித்து ஓடுகிறார்கள் அங்கே இருக்கிறது அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு எடுத்து விரைந்து தங்கள் காருக்கு நடந்து வருகிற போது சட்டென்று அவன் கால்கள் தடுமாறி கீழே விடுகிறான் ஏதோ தடுக்கிவிட்டது என்று கருதுகிறார்கள் காலை நீட்டுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது அதற்கு பிறகு மற்றவர்கள் துணையோடு அவன் கால்களை நீட்டியதற்கு பிறகு மறுபடியும் இரண்டு பேரும் நடந்து போகிறார்கள் அது ஒரு சின்ன நிகழ்வு என்றுதான் கருதப்பட்டது இரண்டு நாட்களுக்கு பிறகு மறுபடியும் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிற சட்டென்று அவன் கால்கள் மடங்கி அவன் கீழே விடுகிறான் தொடர் நிகழ்வாக இருக்கிற காரணத்தினாலே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகிறார்கள் பல சோதனைகளுக்கு பிறகு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இந்த இளைஞனை பாதித்திருக்கிற நோய் மிக கொடூரமான நோய் மோட்டார் நியூரான் டிசீஸ் என்றதற்கு பெயர் மூளை நரம்பினை பாதித்திருக்கிற நோய் இந்த நோய்க்கு மருந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உடலின் உறுப்புகள் செயல் இழக்கத் தொடங்கும் அதிகம் போனால் ஐந்து ஆண்டுகள் இவன் உயிரோடு இருப்பான் அதற்கு மேல் இவனை காப்பாற்ற முடியாது என்று மருத்துவர்கள் சொன்னபோது அந்த இளைஞனுக்கு வயது இருபத்தி இருபத்தி ஆறு வயதுக்கு மேல் அவன் இருக்க முடியாதென்றான் அந்த இளைஞன்தான் இந்த விஞ்ஞானி எழுபத்தி ஆறு வயது வரை வாழ்ந்து மறைந்த ஸ்டீஃபன் ஹாஃப் அவனுடைய வாழ்நாடின் எல்லை இருபத்தி ஒரு வயதில் தீர்மானிக்கப்பட்டது இன்னும் ஐந்து ஆண்டுகள்தான் என்று சொல்லப்பட்டது அவன் பிறந்தது ஆக்ஸ்ஃபோர்டு என்கிற ஊரில் எங்கே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இருக்கிறதோ அதே ஊரில் தான் பிறந்தான் அங்கேதான் இளம் அறிவியல் பிஎஸ்சி பிஏ சயின்ஸ் பிசிக்ஸ் வரைக்கும் அப்போது பிஏ பிஎஸ்சி படித்தான் பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி பிசிக்ஸ் டாக்டரேட் எல்லாவற்றையும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பெற்றான் அந்த ஸ்டீவன் ஆக்கிங்கு இருந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி த லூசியானோ சேர் என்கிற லுகாசினோ சேர் என்கிற ஒரு இருக்கை திருவள்ளுவர் இருக்கை கம்பர் இருக்கை என்பது போல இரண்டாம் சார்லஸ் மன்னன் காலத்தில் அப்படி ஒரு கணிதத்திற்காக அறிவியலுக்காக ஒரு இருக்கை ஒரு சேர் என்றால் அது ஒரு தனித்துறை உருவாக்கப்பட்டது அந்த இருக்கையில் முதலில் அமர்ந்தவன் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐசக் நியூட்டன் அதே இருக்கையில் அமர்கிற வாய்ப்பு இந்த இளைஞனுக்கு கிடைத்தது பாருங்கள் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு மேதையை காலம் கொண்டு வந்திருக்கிறது அதிலும் இன்னொரு பெரிய ஒற்றுமை ஆயிரத்தி நியூட்டன் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த ஆண்டு சரியாக முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஊரில் அதேபோல இயற்பியல் துறையில் வல்லுனராக இன்னொரு அறிஞன் அந்த ஊரிலேயே பிறந்தான் நாம் எல்லோரும் அறிவோம் நியூட்டனினுடைய கண்டுபிடிப்புகள்தான் ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகள் இந்த அறிவியல் இயற்பியல் உலகத்தை ஆட்டி படைத்தன ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் என்று ஒருவன் வருகிற வரையில் நியூட்டனினுடைய கண்டுபிடிப்புகளை யாராலும் மறுக்க முடியவில்லை அறிவியல் உலகம் தொடர்ந்து ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர் பார்த்த ஒரு நிகழ்வு நியூட்டனுக்கு அது ஏன் என்கிற கேள்வி வந்ததால் புதிதாக பல கண்டுபிடிப்புகள் வந்தன அப்போது பிளேக் என்கிற நோய் கூடுதலாக இங்கிலாந்திலே பரவியிருந்தது நீங்கள் அறிவீர்கள் இந்த எலி கடிப்பதால் வருகிற நோய் அது எலிகள் செத்து செத்து விழும் மனிதர்கள் செத்து விழுவார்கள் பிளேக் நோய் அந்த நோய் பரவிய காரணத்தினாலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு இரண்டு மாதங்கள் விடுமுறை விடப்பட்டன அப்போது தன் தோட்டத்திலே உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு ஆப்பிள் பழம் ஒன்று கீழே விழுந்தது நியூட்டனுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது ஏன் இந்த பழம் கீழே விடுகிறது இப்போது கேட்டால் கூட பழம் கீழே தானடா விடுங்க இதில் என்ன கேள்வின்னு நம்ம கேட்போம் பழம் ஏன் விடுகிறது என்கிற அந்த கேள்வியிலிருந்து தான் புவியீர்ப்பு விசை என்கிற ஒன்றை நியூட்டன் கண்டறிந்து த கிராவிடேஷனல் லா என்கிற விதிகளை சொன்னதற்கு பிறகுதான் புவியீர்ப்பை மீறி எப்படி விமானமும் ராக்கெட்டும் போவது என்பது வரைக்குமான ஆய்வுகள் தொடங்கின எனவே இயற்பியல் உலகத்தினுடைய நவீன தந்தை என்று கருதப்படுகிறே நியூட்டன் ஐசக் நியூட்டன் அமர்ந்த அதே நாற்காலியில் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அமர்ந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பல ஆய்வுகளை செய்தார் ஹாக்கிங் ரேடியேஷன் என்பது இன்றைக்கும் அறிவியல் உலகில் மிக குறிப்பிடத்தக்க ஒன்று அது பற்றி விரிவாக இந்த உரையில் நான் மிக ஆழமாக அறிவியல் செய்திகளை சொல்லுவதை விட அறிவியல் சார்ந்த கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் கருதுகிறேன் நியூட்டன் ஹாக்கிங் ரேடியேஷன் என்பது நியூட்டனினுடைய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பல்வேறு விருதுகளை வாங்கினார் உயிர் வாழவே முடியாது என்றுதான் மருத்துவம் சொல்லிற்று அவராலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முப்பத்தி நாலாவது வயதில் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்தார் எழுபத்தி வயது வரையில் சக்கர அவருடைய வாழ்க்கை முப்பத்தி வயதில் சக்கர நாற்காலியில் அமர்கிறபோது நடக்க மட்டுமே முடியவில்லை பிறகு ஒரு பக்கவாதம் ஒரு பக்கம் செயல்படவில்லை தொண்டையிலே ஒரு கருவியை நுடைத்து மருத்துவம் செய்ததற்கு பிறகு அவருக்கு குரல் வரவில்லை பேச்சு போயிற்று எல்லா உறுப்புகளையும் இழந்து போனார் ஒரு சாதாரண மனிதராக அவரால் வாழ முடியாது என்று கருதினார்கள் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதற்காக வேடிக்கையாக சொல்கிறேன் இரண்டு முறை திருமணம் செய்து இரண்டு முறை மன முடிவும் செய்து ஐந்து பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் வாழ்ந்தார் அவர் அவரை பொறுத்தளவு அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் இத்தனை உடல் சார்ந்த துன்பங்களை தாண்டி உங்களால் எப்படி செயல்பட முடிகிற என்று கேட்டபோது ஒரு நேர்காணலில் அவர் சொன்னார் உண்மைதான் ஆனால் நான் பெரும்பாலும் என் உடல் சார்ந்த அந்த வலி அந்த துயரங்களை நினைத்து கொண்டிருப்பதில்லை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டுமே என் முன்னால் நிற்கிற கேள்வியாக இருக்கிறது அவர் சொன்னதுதான் வாட் நெக்ஸ்ட் என்பது அடுத்து என்ன என்பது மட்டுமே என்னை இயக்கி கொண்டிருக்கிறது இன்னும் சில ஆண்டுகளில் நீங்கள் இறந்து போய்விடுவீர்கள் என்று சொன்னபோது உங்களுக்கு சோர்வு வரவில்லையா என்று கேட்டார்கள் சில ஆண்டுகளில் இறந்து போய்விடுவேன் என்பதால் விரைந்து வேலை செய்ய வேண்டும் என்கிற முடிவுக்கு நான் வந்தேன் ஆ வாழ்நாள் இருக்குமானால் மெதுவாக கூட பார்த்து நமக்கு சில ஆண்டுகள்தான் இருக்கின்றன எனவே விரைந்து செயல்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன் அந்த முடிவே என்னை வாழ்வில் துரத்திற்று கூடுதலான பணிகளை செய்வதற்கும் உதவிற்று என்று சொல்லுகிறேன் ஸ்டீஃபன் இறுதி வரை எப்படி இருந்தார் என்பதை அவருடைய மகள் லூசி ஸ்டீஃபன் எழுதுகிறார் அந்த வரியை படிக்கிற போது எனக்கு கலக்கமாக இருந்தது அவர் எழுதுகிறார் அப்பாவினுடைய எழுபத்தி வயதில் எழுபத்தி ஆறில் இறந்து போய்விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டிலே பிறந்து இரண்டாயிரத்தி பதினெட்டிலே அவர் மறைந்தார் அப்பாவினுடைய எழுபத்தி வயதில் முகத்தில் இருக்கிற சில தசைகளை தவிர வேறு ஒன்றும் இயங்கவில்லை கைகால் உடல் எதுவும் இயங்கவில்லை ஆனால் நீங்கள் அறிவீர்கள் அவர் எல்லோரோடும் பேசினார் அதற்கு பிறகுதான் இந்த நூலை எழுதினார் எல்லாம் கணிப்பொறி முடியில் அவருக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு கணிப்பொறி மொழியில் அவருடைய சிறு அசைவுகள் அந்த கணிப்பொறியில் எடுத்துகிடை கொண்டு வந்து சேரும் என்கிற ஒன்றை அவர் கண்டறிந்து நான் லண்டனில் இருக்கிறபோது எனக்குள் ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது அவரை ஒருமுறை பார்த்துவிட வேண்டும் அப்போது அவரால் பேச முடியாது சிரிக்க முடியாது நோய் தொற்று வந்துவிடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது எனவே யாரையும் அனுமதிப்பதில்லை என்றார்கள் நான் சொன்னேன் நான் ஒன்றும் பேச வேண்டாம் அவர் பேசினாலும் அந்த மொழியும் எனக்கு புரியாது அவரை பார்த்து ஒரு வணக்கம் மட்டும் சொல்லிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அது இயலாமலேயே போயிற்று ஸ்டீஃபனும் எழுதுகிறார் என் வாழ்வில் ஒரு ஆசை இருந்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டினை ஒரு முறையாவது பார்த்து ஒரு புன்னகையையாவது பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று கருதி இருந்தேன் ஆனால் நான் பதிமூன்று வயது சிறுவனாக இருக்கிற போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இறந்து போய்விட்டார் என்னால் சந்திக்க முடியவில்லை என்கிறார் லூசி அவருடைய மகள் குறிப்பிடுகிறார் முகத்தில் சில தசைகளை மட்டும்தான் அவரால் அசைக்க முடியும் ஆனால் அந்த தருணத்திலும் காலை ஐந்து மணிக்குள் அவர் எழுந்து அதுவும் நம் நாட்டை போல இல்லை கடுமையான ஒரு குளிர் தேசத்தில் ஐந்து மணி ஐந்தரை மணிக்கெல்லாம் எழுந்து தன் வேலைகளுக்கு ஸ்டீஃபன் ஆக்கிங் தயாராகி விடுவதை பார்க்கிற போது எங்களுக்கே கொஞ்சம் வெட்கமாக இருக்கும் என்று லூசி எழுதுகிற வேளையில் ஸ்டீஃபனிடமிருந்து நாம் அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அழுத்தம் எனக்குள் வந்தது எனவே இப்படிப்பட்ட ஒரு அறிவாளி இந்த புத்தகத்தில் முதல் கேள்வியை இப்படி வைத்திருக்கிறார் இஸ் தேர் அ காட் நான் பத்து தலைப்புகளையும் முழுமையாக விவாதிப்பதற்கு நேரமில்லை எனக்கு இன்னொரு எண்ணம் கூட தோன்றிற்று பிறகதை விட்டுவிட்டேன் இரண்டு மூன்று இயல்களை தாண்டி போய்விட முடியாது ஒரு மணி நேரத்திற்குள் அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன சரி அடுத்த மாதம் அடுத்த மூன்று இயல்களை பேசலாமா என்று கருதினேன் இது தொடர்ந்து தொடர் சொற்பொழிவுகளாகவே ஆகிவிடப் போகிறது ஏற்கனவே கலைஞரின் நெஞ்சுக்கு நீதிக்கு ஒரு தொடர் சொற்பொழிவு இருக்கிறது எனவே இப்படி தொடர் சொற்பொழிவுகளாக ஆகிவிட வேண்டாம் என்கிற எண்ணத்தில் இரண்டு அல்லது மூன்று இயல்களை நாம் பார்ப்போம் மற்றவை வெள்ளித்திரையில் காண்க என்பது போல நீங்கள் வாங்கி படித்து அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த கேள்விக்கான விடையை அவர் முதலில் இப்படி தொடங்குகிறார் இஸ் அ காட் என்பது மிக மிக பழைய கேள்வி ஆனால் நான் அதை சொல்லுவதில் என்ன புதுமை இருக்கிறது என்பதற்கு ஸ்டீஃபன் எழுதியிருக்கிற அந்த இரண்டு வரிகளை அவருடைய மொழியிலேயே சொல்லுகிறேன் மிக அழுத்தமான வரிகள் சயின்ஸ் இஸ் Nowadays, science is increasingly answering the questions that used to be the province of religion in Thodangagirat. Pothuvahe, Samayathurayilum, Tathuvathurayilum, Mattumey, Pesa-Pattu Kundundurundu Or Saithiyeyi, Vinyaniyayyan, Naan Pesa Thodangagirayan, Kaaaranam, Idharkallaam, Ariviyel, Ippodhu, Vidaisholle Thodanggi Irukkirat. Science is increasingly answering the questions. Miga Koodudulahe, Thodarundu. ஏனென்றால் தத்துவமும் சமயமும் சொல்லுகிற போது இருக்கிற அழுத்தத்தை விட ஒரு அறிவியல் அறிஞர் அதற்கான காரணங்களை சொல்லுகிற போது கூடுதலாக பல செய்திகளை சொல்ல முடியும் அதனால் நான் பேசுகிறேன் என்கிறான் நம் நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்த விஞ்ஞானிகளில் மிக மிக பலர் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகவே இருந்தார்கள் ஒரு சிலர்தான் பகுத்தறிவு சிந்தனைகளுக்கே வந்தார்கள் நான் குறிப்பிடுகிற இந்த மூன்று பெரும் பேரறிஞர்கள் இயற்பியல் துறையில் இந்த மூன்று நான்கு நூற்றாண்டுகளில் குறிப்பிட வேண்டுமானால் இன்னும் ஆயிரம் அறிஞர்கள் இருக்கலாம் உலகம் அறிந்த புகழ்பெற்ற இயற்பியல் அறிஞர்கள் என்று சொன்னால் ஐசக் நியூட்டன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஸ்டீஃபன் ஆக்கிங் என்று வரிசைப்படுத்தலாம் ஆனால் ஸ்டீஃபன் ஆக்கிங்கே புகழ்கிற வேறு அறிஞர்களெல்லாம் அதே காலத்தில் இருந்திருக்கிறார்கள் நான் அறிந்த செய்தியை சொல்கிறேன் இவர்கள் மூவரில் நியூட்டன் கடைசி வரையில் கடவுள் நம்பிக்கை உடையவராகவே இருந்தார் தன் இறுதி கால காலங்களில் கடவுள் பற்றிய புத்தகங்களை எழுதினார் அதைவிட இன்னொரு செய்தி அவர் இறந்து போனபோது அவருடைய முடியை சோதனையிட்ட நேரத்தில் ஐசக் நியூட்டன் பாதரசம் ஒட்டி என்ன என்றால் இறுதி நாள்களில் நியூட்டன் become an அல்கெமிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் அதாவது இந்த ரசவாத வித்தையில் அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துவிட்டது பாதரசத்தை தங்கமாக மாற்றுவது அத்தனை பெரிய விஞ்ஞானிக்கு அப்படி ஒரு எண்ணமும் நம்பிக்கையும் வராதமா என்று நமக்கு தெரியவில்லை கடைசி நாள்களில் அவர் அந்த ரசவாத வித்தையில் ஈடுபட்டிருந்தார் அதன் விளைவாக அந்த பாதரசம் மெக்குறி உள்ளே போயிருக்கலாம் அவர் மரணத்துக்கும் அது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று அவர் இறந்ததற்கு பிறகான அறிக்கை கூறிட்டு ஹி வாஸ் ஆன் அல்கெமிஸ்ட் கடைசியாக அப்படித்தான் இருந்தார் ஐன்ஸின் சரியாய் சொன்னால் நியூட்டன் கடவுள் நம்பிக்கை உடையவர் தீசிஸ்ட் ஐன்ஸின் அது பற்றி கவலை இல்லாதவர் அக்னாஸ்டிக் ஸ்டீவன் ஆக்கிங் கடவுள் இல்லை என்றே சொன்னவர் ஏத்திஸ்ட் என்று நாம் சொல்லலாம் ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டினுடைய கருத்தும் இறுதியில் மாறியிருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான செய்தி ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அக்னாஸ்டிக்காக அதாவது கடவுள் பற்றிய கவலை இல்லாதவராகத்தான் இருந்தார் என்று சொல்லப்பட்டாலும் கடைசியாக கிடைத்திருக்கிற ஒரு ஆகாரம் அவர் கருத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை நமக்கு கொண்டு வந்து தருகிறது அந்த கருத்து மாற்றம் எங்கே நமக்கு கிடைக்கிறது என்றால் ஆயிரத்தி ஆண்டு ஜனரி மாதம் மூன்றாம் தேதி அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் அவருடைய இறுதி நாள்களில் எழுபத்தி அவர் இறந்து போனார் எழுபத்தி வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தேதி ஜெர்மனியிலே இருந்த எரி என்கிற தன்னுடைய நண்பருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் பல்வேறு செய்திகளை பற்றி அவர் விவாதிக்கிறார் அந்த கடிதம் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தில் ரிச்சர்ட் டாகின்ஸ் எழுதியிருக்கிற காட்ஸ் இல்லைஷன் கடவுள் ஒரு பொய் என்கிற புத்தகம் தமிழிலும் குவைக்கு ஆசானவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது மிக நல்ல மொழிபெயர்ப்பு அந்த நூலுக்கு முன்னுரை எழுதியிருக்கிற நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த கடிதத்தையும் எடுத்து குறிப்பிட்டிருக்கிறார் அது மிக முக்கியமான கடிதம் நான் ஐன்ஸ்டீனின் வரிகளையே நான் சொல்லுகிறேன் இறுதி நாள்களில் ஐன்ஸ்டீனின் கடவுள் பற்றிய சிந்தனை எப்படி இருந்திருக்கிறது என்றால் ஐன்ஸ்டின் சொல்லுகிறார் The word God for me is nothing more than the expression and product of human weakness Enru Reading Ager You are the one I said Saying this to everyone to each of us 你一様が朝綠樦として 若аксимの状況 какой當まない 海際 thrillsy N Media وجulattyale V spozoo v jeenis겨 hy l surrounded a pas risk. perceive pas out ofussa VRS. conservative отдых came may beыш. 말빕� też i sesu nesvalidigareth. nou AXVB month far and more. Tusk is a king of Jewaktions at tissap that our resurrection should take them headshot. Ideas donna rethink potential. Not really. Power ofement. Yeah. This message John Wirk Reb creepy r surface. Actually I am covering.ötę has created it. our country will cover. It is gone. That much would not. So for me is nothing more than the expression and product of human weakness endru albert einstein solli irukire anda variyin todarchiyagave naan paarkiren miga telivaga kadul unda illaya endai vivadikkire stephen hawking anda vivadathai darka reethiyagavum arivil reethiyagavum eppadi edutchellugar <laughs> endai naan solgiren எடுத்தவுடனேயே ஒன்றை சொல்லி விடுகிறார் my aim is not to prove or disprove the existence of god கடவுள் இருக்காரா இல்லையா என்பதை மெய்ப்பிப்பதெல்லாம் என் நோக்கமும் என் வேலையும் இல்லை நான் அதற்காவெல்லாம் இந்த புத்தகத்தை எழுதவில்லை it is to prove or disprove அது இருக்கறன்றோ இல்லையன்றோ மெய்ப்பிப்பது என் வேலை இல்லை அது என் நோக்கமும் இல்லை ஆனால் என் அறிவியல் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதை உலகிற்கு சொல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக இதை எழுதுகிறேன் அந்த நேர்மைதான். நான் கற்றதை அறிந்ததை ஆராய்ந்து கண்டுபிடித்ததை இந்த உலகுக்கு சொல்ல வேண்டும் இதில் நிறைய தான் இருக்கின்றன லாஜிக் ஆனால் அவர் இயல்பாகவே நையாண்டியோடு எழுதிய வரிகள் இருக்கின்றன அதை ஒப்பிட்டு பார்த்தால் வியப்பாக இருக்கிறது அதை பெரியார் இங்கே உட்கார்ந்து கொண்டு அதே நையாண்டியாக எழுதியிருக்கிறார் சித்திரகுப்தன் என்கிற பெயரில் என்ன ஒரு கேள்வி அவர்களுக்கு கீதையோ ரிக்வேதமோ தெரியாது ஸ்டீவன் ஆக்கிங் எழுதுகிற மதத்தை மறுக்கிற செய்திகளெல்லாம் பைபிளை மறுப்பது அப்படித்தான் வர அப்போது அவர் கேட்கிற கேள்வி இந்த புத்தகமெல்லாம் எழுதுவதற்கு முன்னால் கடவுள் முதல் நாள் இதை படைத்தார் ரெண்டாவது நாள் இதை படைத்தார் மூன்றாவது நாள் அதை படைத்தார் முதல் நாள் வரை என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்பார் முதல் நாள் சூரிய அதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தார் ஐயா பெரியார் இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேட்பார் சரி ஏழு நாட்கள் முடிந்து போயிட்டே எட்டாவது நாளிலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் கேட்பார் எல்லாம் முடிந்து போய்விட்டதே அவருக்கு ஒரு வேலையுமே இல்லையா அதை ஆக்கின் சொல்லுவார் வேண்டுமானால் சொல்லுவார்கள் The universe was created and controlled by him You catch them and you are told to do something with them MANY DETECTS Did the true truth of that matter there is nothing you've done, Anything you have said they are a altering They are the you know the truth etc. Hunger andhare You are the truth They're you know the truth They govern You don'tq okay If you can refer them to faith எங்களுக்கெல்லாம் மூத்த ஒரு அறிவியல் அறிஞனின் பெயரை நான் குறிப்பிட்டு விட்டுத்தான் தொடர வேண்டும் என்று சொல்கிறார் இந்த புத்தகம் படித்தபோதுதான் முதன் முதலாக அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் அறிஞனின் பெயரை நானும் அறிந்து கொண்டேன் அவனுடைய பெயர் அரிஸ்டார்கஸ் அதை நான் எடுத்துக்களையும் சொல்லிவிடுகிறேன் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஏஆர்ஐ எஸ்டிஏர் சிஹெச்யூஎஸ் அரிஸ்டார்கஸ் எப்போது வாழ்ந்தான் இயேசு பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்டீவன் ஆக்கிங் எழுதுகிறார் எனக்கு ஐன்ஸ்டீனுக்கு நியூட்டனுக்கு அத்தனை பேருக்கு முன்னோடி என்று யாரையாவது சொல்ல வேண்டுமானால் இயேசு பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தானே அந்த கிரேக்கத்தில் இருந்த அந்த அறிவியல் அரிஸ்டார்கஸ்தான் மூன்று பெரிய உண்மைகளை இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு போன ஆனால் மூன்று பெரிய உண்மைகளை அவன் ஏறத்தாழ நீங்கள் பாருங்கள் இயேசு பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகள் என்றால் இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன உண்மையை கலிலியோ வருகிற வரையில் கோப்பநிக்கஸ் வருகிற வரையில் உலகம் ஏற்கவில்லை அவன் சொன்ன உண்மை என்ன என்றால் சூரியன் மையமாக இருக்கிறது பூமி உள்ளிட்ட கோள்கள் பூமி மையமாக இருக்கிறது பூமியைத்தான் சூரியன் உள்ளிட்ட எல்லாம் சுற்றி வருகின்றன என்று நாம் கருதுகிறோம் இது தவறு சூரியன்தான் மையமாக இருக்கிறது பூமி உள்ளிட்ட கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன இது இன்றைக்கு சாதாரண செய்தி ஆனால் இன்றைக்கும் மதம் ஏற்றுக்கொள்ளாத செய்தி எப்படி கோயில்களுக்கு போகிற நண்பர்கள் அறிவீர்கள் அங்கே ஒரு ஒன்பது நவ நவக்கிரகம் எப்போது போயிட்டு வர மறந்து நவக்கிரகம் என்று சொல்கிறார்களே அந்த கிரகத்தில் சூரியனும் இருக்கிறது அதற்காக சொல்கிறேன் இதை நான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் விஜய் தொலைக்காட்சியில் ஒரு புகழ் பெற்ற சோதிடர் பெரியவரோடு பேசுகிற போது நான் கேட்டேன் சூரியன் கோழா விண்மீனா என்று கேட்டேன் அவருக்கு அந்த கேள்வியினுடைய சிக்கல் புரிந்தது இவன் எதுக்கு கேட்கறான்னு அவருக்கு புரிஞ்சுது அதனால் அவர் சொன்னார் அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் அப்படி ஒரு விடையே உலகத்தில் இருக்க முடியாது நான் சொன்னேன் ஐயா மன்னிச்சுக்கணும் இது தரையா தண்ணீரான்னு கேட்டா, தரைன்னு சொல்லலாம் தண்ணீர்னு சொல்லலாமான்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் இதை தரை என்று சொல்லுங்கள் அல்லது தண்ணீர் என்று சொல்லுங்கள் கதிரவனை விண்மீன் என்று ரான் அறிவியல் சொல்லுகிறது கதிரவனை கோல் பிளானட் என்று ரான் ஜாதகம் சொல்லுகிறது நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் சுற்றி வருவதில் சூரியன் இருப்பார் அந்த ஒரு எழுத்து வரும் வி சே சே என்றால் செவ்வாய் வி என்றால் வியாழன் சு என்பது சூரியன் சூரியன் சுற்றி வரவில்லை அது பழைய கொள்கை பழைய கோட்பாடு ஜியோ தியரி என்று சொல்லுவார்கள் ஜியோ என்றால் பூமி அதனால் தான் பூமி பற்றிய படிப்பை ஜியாகிரஃபி ஜியாலஜி என்று சொல்லுகிறோம் ஜியோ தியரி என்பது பழையது கோப்பன்னிக்கன் ரெவல்யூஷன் என்று சொல்கிற கோப்பன்னி காலத்திற்கு பிறகு அது ஹீலியோ தியரி ஹீலியோ என்றால் சூரியன் சூரிய மைய கொள்கை வந்துவிட்டது என்ன வியப்பாக இருக்கிறது என்றால் இதனை இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அரிஸ்டார்கஸ் என்கிற ஒரு அறிஞன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் இது ஒன்று மூன்று உண்மைகளை சொன்னான் என்று சொல்கிறார் இரண்டாவதாக சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்பதெல்லாம் ஒன்றை ஒன்று ஒரு பாம்பு வந்து சாப்பிடுகிற கதையெல்லாம் இல்லை சூரியன் பூமி நிலவு மூன்றும் ஒரு நேர்கோட்டுக்கு வருகிற போது ஒன்றின் நிழல் இன்னொன்றில் படுவதுதான் இதன் நிழல் அதில் பட்டால் சூரிய கிரகணம் அதன் நிழல் இதில் பட்டால் சந்திர கிரகணம் அவ்வளவுதான் என்று சொன்னவர் அவர் மூன்றாவது மிகப்பெரிய உண்மையாக அன்றைக்கு அதிர்ஷ்டார்கஸ் என்ன சொல்லியிருக்கிறான் என்றால் சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம் நட்சத்திரங்கள் எல்லாம் சூரியன்கள் இது உலகத்தில் ஒரே ஒரு சூரியன்தான் இருக்கிறது என்று இப்போது கூட திரைப்படத்திலே நம்ம பாடிட்டு இருக்கிறோம் இல்லையா வாட்ஸ்அப்பில் ஒரு பாட்டு வரும் உலகத்திலேயே ஒரே ஒரு சூரியன் இல்லைங்க பேரண்டத்தில் ஏராளமான சூரியன்கள் இருக்கின்றன அதில் இந்த நம்ம சூரியன் கொஞ்சம் சின்ன சூரியன்னு கூட சொல்கிறாங்க அவ்வளவு கதிரவன்கள் இந்த பேரண்டம் யூனிவர்ஸில் இருக்கின்றன இந்த மூன்றையும் அரிஸ்டார்கஸ் சொல்லிவிட்டு போனான் ஆனால் அதை நாம் மறுபடியும் கண்டு அறிந்து ஏற்பதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியை சொல்கிறார் இப்போது நான் பல உண்மைகளை சொன்னாலும் கூட அவர் வந்து எவ்வளவு நடைமுறையோடு ஒத்திருந்திருக்கிறார் என்று பாருங்கள் நான் எத்தனை அறிவியல் உண்மைகளை எடுத்து சொன்னாலும் கூட மக்கள் மதத்தை தான் நம்புவார்கள் என்ன காரணம் என்றால் இட் சின்ஸ் இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் டு தம் என்று சொன்னார் அது வசதியாக இருக்கிறது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாருன்னா எளிதாக இருக்கிறது நீ தான் பார்க்கணும்னா கஷ்டமாக இருக்கு அதுதான் இயற்கையான தம்பி வர்ற துன்பத்தை எல்லாம் எவரும் பார்க்க மாட்டார் நீதான் பார்க்கணும் ஒரு ரயில் விபத்து ஏழு பேர் திருச்சியில் இறங்க வேண்டியவர்கள் அரியலூரில் இறங்கிடுறாங்க எல்லாரும் என்ன சொல்கிறான் கடவுள் காப்பாற்றிட்டாருங்க நல்லது அந்த ரயில் விபத்துக்குள்ளாயி செத்து போனானே அவனையெல்லாம் யார் கொன்றார்கள் இந்த ஏழு பேரை கடவுள் காப்பாத்திட்டாருனா செத்து போனவனை யார் கொண்டான்னா அவன் விதி முடிஞ்சிருச்சுன்றான் இதர்க்கு ஒரு விடையும் அதற்கு ஒரு விடையும் நம்மால் வச்சிருக்கிறான் கடவுள் மனிதனை காப்பாற்றுகிறாரோ இல்லையோ மனிதன் கடவுளை கவனமாக காப்பாற்றுகிறான் எப்படியாவது எப்படியாவது கடவுளை காப்பாற்றணும் நம்மால் அவ்வளவு கஷ்டப்படுறான் ஏனென்றால் அவர் அழகாக சொல்கிறார் சின்ஸ் இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் வேறொன்றும் அல்ல அது வசதியாக இருக்கிறது நான் கூட அண்மையில் ஒரு நேர்காணலில் சொன்னேன் நீங்கள் பெரியார் காலத்திலிருந்து எல்லோரும் இத்தனை அறிவியல் கருத்துக்களை சொன்னாலும் நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் வளர்ந்திருக்கின்றனவே என்ன காரணம் என்றேன் அது ஆற்றோடு போவது நாங்கள் எதிர்நீச்சல் போட சொல்கிறோம் எனவே ஆழ்குறைவாக இருக்கிறார்கள் ஆற்றோடு போவது எளிது ஆனால் அவர்கள் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆற்றோடு போவது எளிதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் போக வேண்டிய திசை எதிர் திசையில் தான் இருக்கிறது நீங்கள் ஆற்றோடு போக போக உண்மையை விட்டு வெகு தூரம் விலகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே இது போன்ற நூல்கள் பயன்பட வேண்டும் ஆகையினால் இந்த உலகத்தை நம்மால் அறிவியல் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியும் என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னதற்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஒரு மேற்கு எடுத்து காட்டுகிறார் ஐன்ஸ்டினும் ஸ்டீஃபனுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இயல்பான ஒரு ஒற்றுமை என்ன என்றால் மிக சிக்கலான செய்திகளை அவர்கள் எளிமையாக சொல்லுகிறார்கள் ஒரு முறை ஐன்ஸ்டினிடம் கேட்டார்கள் நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி இ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் என்கிற எம்சி ஸ்கொயர் என்கிற ஃபார்முலா எப்படி வந்தது என்று எங்களுக்கு சரியாக புரியவில்லை உங்களுக்கும் கடவுளுக்கும் தான் புரியும் இருக்கிறது என்றார்கள் அப்போதெல்லாம் ஐன்சின் கடவுள் நம்பிக்கை உடையவர் உங்களுக்கும் கடவுளுக்கும் தான் புரியும் இருக்கிறது என்றார்கள் ஐன்சின் சொன்னார் கடவுளுக்கு புரியுமா என்று தெரியவில்லை ஆனால் எனக்கு புரியவில்லை என்றார் நான் தான் கண்டுபிடித்தேன் ஆனால் எனக்கே இன்னமும் தெளிவாக விளங்கவில்லை என்றார் வாழ்க்கையை பற்றி சொல்கிற போது ஐன்சின் சொன்னார் லைஃப் இஸ் லைக் எ ரைடிங் ஏ பைக் பைசைக்கிள் இஃப் யூ வாண்ட் டு கீப் த பேலன்ஸ் கீப் ஆன் மூவிங் அவ்வளவுதான் ஒரு மிதிவண்டி ஓட்டுவது போல வாழ்க்கை விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமென்றால் மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள் எந்த இடத்துல மிதிவண்டி நிறுத்தினாலும் கீழே விழுந்துருவோம் கீப் ஆன் மூவிங் ஒரே ஒரு செய்தி தான் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறது தொடர்ந்து செயல்படுங்கள் ஒரு நாளும் வாழ்வில் விழாமல் இருப்பீர்கள் தொடர்ந்து செயல்படுங்கள் செயல்படாதவன் இன்று காலையில் நான் ஒரு நிமிடச் செய்தியில் ஐயா அறிவுக்கரச ஐயாவின் உடைய செய்தியை சொன்னது போல ஓய்வெடுத்துக் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம் துருப்பிடித்து செத்து போவதை விட தேய்ந்து தேய்ந்து செத்து போவது நல்லது எப்படி இருந்தாலும் இந்த உடலும் வாழ்வும் ஒரு நாள் அழிந்து போகும் இரும்பாக துருப்பிடித்து சாவதை விட சந்தனமாக தேய்ந்து தேய்ந்து செத்தால் நாமும் மணப்போம் நாடும் மணக்கும் என்று சொன்ன செய்தியை இன்றைக்கு சொன்னேன் கீப் ஆன் மூவிங் என்று சொன்ன ஐன்ஸ்டின் இன்னொரு பெரிய செய்தியை இரண்டு வரிகளில் சொல்லுகிறார் அதை தான் மேற்கோடாக காட்டுகிறார் என்றால் The most incomprehensible thing இன்காம்பிரிகன்ஸ் காம்பிரிஹென்சிபிள் என்று சொன்னத்திலேயே எனக்கு ஒரு மிக புரியாத புதிர் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது எனக்கு உலகத்தில் மிக மிக புரியாத ஒன்றே ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா மிக மிக புரியாத இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது என்பதுதான் அது என்றான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது எப்படி முடியும் அறிவியலால் மட்டும்தான் முடியும் என்பதை அந்த செய்தி சொல்லுகிறது அந்த அடிப்படையில் ஸ்டீஃபன் ஆக்கிங் கடவுள் பற்றிய விவாதத்தை இதில் எங்கு கொண்டு வருகிறார் என்றால் உலகத்தில் மிக முக்கியமானவை மூன்று என்கிறார் ஒன்று மாஸ் நிறை ஒரு பொருள் ஸ்டஃப் வித் மாஸ் இரண்டாவது ஆற்றல் எனர்ஜி மூன்றாவது வெளி ஸ்பேஸ் அவ்வளவுதான் ரொம்ப அடிப்படையான செய்தி காலமும் பொழுதும் பொழுதும் இடமும் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றன எனக்கு என்ன பெரிய வியப்பாக இருக்கிறது என்றால் டைம் அண்ட் ஸ்பேஸ் அவ்வளவுதான் இந்த ன்ஸே ஒரு குறிப்பிட்ட வெளியில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தது இதில் என்ன வியப்பு என்றால் இதைத்தான் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய சங்க இலக்கியங்கள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று பிரிக்கிறார்களே முதற்பொருள் எது என்று கேட்டால் இடமும் டைம் அண்ட் ஸ்பேஸ் இது ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் இடமும் பொழுதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் அந்த நிறை மாஸ் என்பது ஆற்றல் தான் என்று ஐன்சின் சொன்னார் அதுதான் ஒரு பெரிய செய்தி அதாவது ஒரு பொருள்தான் ஆற்றலாக மாறுகிறது இது கொஞ்சம் கடினமான செய்தி தான் ஆனால் இதை புரிந்து கொண்டால் தான் மற்ற எல்லாவற்றையும் நாம் உள்வாங்கிக்கொள்ள முடியும் பொருள்தான் ஆற்றலாக மாறுகிறது ஸ்டீஃபன் ஆக்கியனோட விதியில் ரெண்டு தாங்க முக்கியம் இது ஐன்ஸின் சொன்னது பொருள்தான் ஆற்றலாக மாறுகிறது எப்படி ஒரு பனி கட்டி இருக்கிறது சூடுபடுத்தும் போது நீராகிறது மேலும் சூடுபடுத்துகிற போது ஆவியாகிறது நீராக இருக்கிற வரையில் திரவமாக இருக்கிற ஒன்று ஆவியாக மாறிய பிறகு ரயிலையே தள்ளுகிறது தொடர் எது தள்ளுகிறது அப்படியானால் அந்த ஆவி என்பது நீரினுடைய ஆற்றல் ஆனால் வெறும் ஆற்றல் அல்ல அதனுடைய வேகத்தோடு கூடியது ஒரு கல் இருக்கிறது அதற்கு என்ன ஆற்றல் என்றால் அந்த ஆற்றல் அந்த கல்லின் எடையையும் வீசப்படுகிற வேகத்தையும் பொறுத்தது அதான் வெலாசிட்டி ஃபிசிக்ஸில் ஒரு சின்ன கல் மேலே படும்போது அவ்வளோ வலிக்கலை சின்னக்கல்லையே வேகமாக எரிந்தால் வலிக்கிறது பெரியகள் பட்டாலே வலிக்குது பெரிய கல்ல வேகமாக எரிஞ்சிட்டான்னா கதை முடியுது அது எடையும் கூடுதல் அதன் வேகமும் கூடுதல் ஈ என்பது ஆற்றல் அது எதற்கு சமம் என்று ஐன்ஸ்டின் சொன்னான் என்றால் எம் என்பது மாஸ் எடை C என்பது பிசிக்ஸ் அந்த இயற்பியல் துறையிலே சி என்பது வெலாசிட்டி வேகம் Velocity of the லைட் ஒளியின் வேகம் ஏன் ஒளியின் வேகம் உலகத்தில் ஒளியின் வேகத்தை மிஞ்சிய ஒன்று எங்கும் இல்லை வேண்டுமானால் நாம் சொல்லலாம் மனத்தின் வேகத்தை சொல்லலாம் மனம் இங்கிருந்து சோகியத்துக்கு போயிட்டு வந்துடும் சொல்லலாம் ஆனால் இந்த பூமி சுற்றுகிறதே அந்த வேகத்தையும் ஒளியின் வேகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் பூமி சுற்றுகிற வேகம் மிக பின்தங்கி கிடக்கிறது பூமி சுற்றுகிற அந்த வேகம் எவ்வளவு தெரியுங்களா அறுபத்தி மைல் பெர் அவர் ஒரு மணி நேரத்திற்கு அறுபத்தேழாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் போயிடுது நாம் இங்கே இருக்கிறோம் கூட்டம் தொடங்கும்போது இங்கே இருந்தோம் முடியும்போது அறுபத்தேழாயிரம் மயிலுக்கு அந்த பக்கம் இருப்போம் ஆனால் விழுகலை ஏன் விழவில்லை என்றால் விரைவாக சுற்றுவதால் விழவில்லை அதற்கு ரொம்ப இயல்பாக நம்முடைய ஆசிரியர்களே வகுப்பில் சொல்கிற உதாரணம் ஒரு சின்ன வாழியில் தண்ணீர் வைத்து இப்படி மேலே சுற்றுங்க கீழே கொட்டிடும் விரைந்து சுற்றுங்கள் தண்ணீர் விழாது ஒரு மணி நேரத்தில் அறுபத்தி ஏழாயிரம் மைல்களுக்கு வேகமாய் சுழல்கிறது பூமி ஆனால் ஒளியின் வேகம் என்ன தெரியுங்களா அதே மயில் கணக்கில் சொன்னால் நாங்கள் படித்தபோது மைல் இப்போ கிலோமீட்டர் மயில் கணக்கில் சொன்னால் ஒரு மைல்கள் ஒரு மணி நேரத்துக்கு இல்லை நண்பர்களே ஒரு நொடி பர் செக்கண்ட் அதை நீங்கள் கிலோமீட்டரில் மாற்றினால் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஒரு நொடியில் ஒரு விரலை சுன்றதுக்குள்ளே ஒளி மூணு லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய்டும் அந்த ஒளியில இவன் பின்னாடி போக முடியுமான்னு கேட்குறான் டைம் மிஷினில் ஒரு நொடியில் மூன்று நீங்கள் எந்த விமானம் எந்த ராக்கெட்டும் மயில் கணக்கு ஒரு நொடியில் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் அந்த பக்கம் போய்விடுகிற ஒளியின் வேகத்தோடு ஒப்பிட்டு அந்த கணக்குக்காக அவர் சொன்னார் ஒளியின் வேகத்தையும் நிறையையும் பெருக்கினால் ஆற்றல் என்ன என்று தெரியும் ஆனால் இதில் இவர் கேட்கிறார் இப்போது இந்த உலகத்தில் மூன்று தான் தொடர்புடையதாக இருக்கிறது ஒன்று நிறை இன்னொன்று ஆற்றல் அல்லது இரண்டும் ஒன்று மூன்றாவது அந்த வெளி அதனை இயக்குகிற விரைவு இதற்கென்று ஒரு இறுதி செய்யப்பட்ட விதி இருக்கிறது அதற்கு இயற்கையின் விதி என்று பெயர் லா ஆஃப் தேச்சர் இந்த இடத்தில்தான் அவர் மறுக்கிறார் இயற்கையின் விதி அல்லது கடவுள் என்கிற இரண்டையும் நீங்கள் நேரெதிராக நிறுத்தும் போது இயற்கையின் விதியை யாராலும் மாற்ற முடியாது அப்படி மாற்றக்கூடியவராக ஒருவர் இருந்தால் கடவுள் என்பதை நான் ஏற்கிறேன் இயற்கையின் விதி என்ன என்பதை அவர் மிக எளிமையான எடுத்துக்காட்டில் சொல்கிறார் ஸ்டீஃபன் ஆக்கியினுடைய புத்தகத்திலே நான் கண்டறிந்தது அந்த எளிமைதான் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றை அவர் எடுத்து சொல்கிறார் டென்னிஸ் விளையாட்டு இருக்கிறது இல்லையா நீங்கள் எந்த பந்து விளையாட்ட வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் அவர் டென்னிஸ் பால் எடுக்கிறார் இப்போது நான் சொல்லுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இது ஸ்டீஃபனினுடைய வாதம் ஒரு பந்தை என்னுடைய மட்டையால் ஓங்கி அடிக்கிறபோது அந்த பந்து எங்கே போய் விழுகும் என்பதை கண்டிப்பாக நம்மால் சொல்ல முடியும் எதை வைத்து வேகம் என்ன பந்தினுடைய அளவு என்ன அது தட்டப்படுகிற திசை என்ன ஒரு பெரிய பந்தை தட்டினா எவ்வளோ போகும் மெதுவாக தட்டினா எங்கே விடும் வேகமாக தட்டினா விளையாட்டில் அந்த கணக்கு நமக்குள் இருக்கிறது இத்தனை கணக்கையும் நம் மூளை சில நொடிகளில் போட்டு விடுகிறது மூடையை சாதாரணமாக யாரும் நினச்சிடாதீங்க ஒரு கார் ஓட்டுகிற வேலை எவ்வளவு மூளைக்கு உரியது என்பதை நான் அதனால்தான் அதை ஓட்டுறதில்லை நீக்கிட்ட தெரியாது நீங்கள் கருதி பார்த்தால் ஒருத்தன் குறுக்க வர்றான எத்தனை நொடிகளில் கடப்பான் எத்தனை நொடிகளில் போகலாம் அப்படிங்கிற கணக்கு மூளை போடலைன்னா அவன் முடிஞ்சான் அந்த அவன் வர்றதுக்குள்ளே போயிடலாங்கிற கணக்கை மூளை எப்போது போடுகிறது என்றால் நொடியில் அல்ல நொடியின் பின்னங்களில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அதைத்தான் சொல்லுகிறார் அடிக்கிற பந்து எங்கே போய் விழுகும் என்பது அந்த பந்தின் எடையை பொறுத்தது திசையை பொறுத்தது வெடியை பொறுத்தது விசையை பொறுத்தது எப்போதாவது ஓங்கி அடிக்கிற பந்து பின்பக்கமாக போய் விழுந்தால் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் கடவுள் இருக்கிறார்னு ஒத்துக்கிறேன் இதுதான் அவர் கேட்கு அவர் சொல்கிற சாதாரணமான விஷயம் அடிக்கிற பந்து திரும்பி பார்த்து பின்ன அதான் நம்முடைய பேய்ப்படம் எல்லாம் அதாவது எதுவெல்லாம் நடக்க முடியாதோ அதையெல்லாம் அவர்கள் காட்டுகிறார்கள் திடீர்னு இந்த நாற்காலி பறக்கும் அது இயற்கையின் விதிக்கு ஒத்தது இல்லை பறந்தால் அது ஏன் பறக்குதுங்கிற காரணம் இருக்கிறது அப்படி இல்லாமல் நீ எதிர் அடிக்கிற பந்து பின் போய் விழுகுமானால் இயற்கையின் விதி வேறு யாரோலோ குறுக்கிடப்பட்டு மாற்றப்படுகிறது என்று பொருள் அப்படி எங்கேயாவது நடந்திருக்காங்க கேட்கிறார் ஆனால் அடுத்த கேள்விக்கு வர்றார் அப்படி எல்லாமே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது என்று சொன்னால் எதிர்காலத்தை கணிக்க முடியும் தானே இந்த கோள் இவ்வளவு வேகத்தில் நகர்ந்தால் இந்த இடத்தில் இரண்டு கோள்கள் மோதும் பெரிய ஆபத்து வரும் இந்த இடத்தில் இப்படி மேகம் சூழ்ந்தால் இங்கே புயலும் சுனாமியும் வரும் கணிக்க முடியும் ஆனால் மிக துல்லியமாக கணித்துவிட முடியாது ஏனென்றால் குறுக்கீடுகள் ஏராளமாக இருக்கின்றன நீங்கள் பந்து அடிக்கிற போது சாதாரண நாளில் போய் விடுகிற தொலைவு காற்றடிக்கிற நாளில் விடுகாது ரெசிஸ்டன்ஸ் தடை இருக்கிறது ஆஸ்திரேலியாவிலே ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் ஒரே நேரத்தில் சிறகசைத்தால் அது நியூயார்க்கில் மழை வருவதற்கு ஒரு விதத்தில் உதவும் அவர் எழுதியிருக்க அவருடைய உதாரணத்தையே நான் சொல்கிறேன் இதற்கு ஆயிரம் அறிவியல் காரணங்கள் பின்னால் இருக்கின்றன இரண்டாவது நீங்கள் இன் பிரின்சிபல் ஒரு கொள்கை அடிப்படையில் எதிர்காலத்தை ஓரளவு கணிக்க முடியும்தான் எதனை கணிக்க முடியும் என்றால் வானிலையை கணிக்க முடியும் இவன் எதை வரைக்கும் கணிக்கிறான்னா இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் திருமணமானால் இந்த பொண்ணோட மாமியார் செத்து போய்டுன்றான் அப்படியெல்லாம் அறிவியலில் எங்கேயும் எதையும் கணிக்க முடியாது பூமி பந்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு விசைகள் உலகில் இயங்குகின்றன ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இப்போ நான் வருகிற போது ஐயாவோட பேசி அதை நான் கேட்க வேண்டும் நியூட்ரினோ வந்துவிட்டால் அந்த பார்ட்டிகிள்ஸ் இதைவிட இயல்பாக எல்லாவற்றையும் ஊடுருவி போகும் அது வேண்டும் என்று சொல்கிறார் அது தனி விவாதம் கிராவிடேஷனல் புல் இந்த புவியீர்ப்பு விசை எலக்ட்ரோ மேக்னெட் ரெண்டுக்கும் அடிப்படையாக சில வேறுபாடுகள் இருக்கின்றன அந்த எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகளின் விசை இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு உலகம் பாதி இயங்காது நம்ம அத்தனை பேர் கையில் இருக்க தொலைபேசி வீட்டில் இருக்க தொலைக்காட்சி எதுவும் இயங்காது எல்லாம் எலக்ட்ரோ தான் இந்த புவியீர்ப்பு இருக்கிறதே அது பலவீனமானது ஒப்பீட்டளவில் அது வலிமையானதல்ல இட் இஸ் தீக்கஸ்ட்டு ஃபோர்ஸ் However, it has its two advantages. There are two the reasons. One, that is the one who is dead. That is the one who is dead. Attractive and repulsive. One the and repulsive. one who is dead. The one who is dead. But the one who is dead is dead. The two who is dead is dead. The one who is dead. புவியீர்ப்பு விசையினுடைய வலிமை எதை சார்ந்தது இந்த பொருளினுடைய நிறை மாஸ் இதனுடைய எடையை சார்ந்தது இதுக்கு நான் எளிமையாக ஒன்றை சொன்னால் தெளிவாக புரியும் பூமியினுடைய எடையை பொறுத்து இதனுடைய புவியீர்ப்பு விசை இருக்கிறது மேலே நம்ம தாவி குதித்தால் கீழே வந்துடுவோம் நிலவில் போய் தாவி குதித்தால் வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நிலவில் போய் மேலே ஒருத்தன் குதிச்ச ஒன்று விடமாட்டான் ஏன்னா நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு வலிமை ரொம்ப குறைவு மேலே போனவன் அப்புறம் அவனாம் மெதுவாக இறங்கலாம் ஆகையினால்தான் நிலவில் நீந்துவது போல் நடக்கிறார்கள் அது பிடிச்சி கீழே இழுக்காது பூமியில் அப்படிலாம் நடக்க முடியாது பூமியில் கடல் மீது நடக்கிறேன் அதெல்லாம் பொய் முடியாது நீ மேலே அப்படி குதிச்சா மேலே ஒன்றை கட்டி விட்டாலே தவிர கீழே விழுந்துருவேன் இந்த புவியீர்ப்புக்கு எதிராக இன்னொரு விசை வேலை செஞ்சாலே தவிர கீழே விழுந்துருவேன் காலையில் தம்பி விரிபாக்ஷன் என்கிட்ட சொல்லும்போது சொன்னது பூமியில் ஏறி குதித்தால் கீழே விடுகலாம் நிலவில் மேலே தாவுனா கீழே விடுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஜூப்பீட்டரில் நீங்கள் காலையே தூக்க முடியாது காலையே தூக்க முடியாது இழுத்துரும் என்ன காரணம் என்றால் பூமியை விட நிலவின் எடை மிக குறைவு எனவே புவியீர்ப்பு விசையின் ஆற்றல் குறைவு பூமியை விட வியாடன் என்று சொல்கிற அந்த ஜூபீட்டரின் எடை மிக மிக கூடுதல் எனவே நீ கால தூங்கும்பதை எழுத்துடும் எனவே ஒரு பொருளின் எடையும் அதன் ஈர்ப்பு விசையும் ஆங்கிலத்தில் சொன்ன டேரக்ட்லி இது கூடினால் அதுவும் கூடும் இதையெல்லாம் கணக்கை வைத்துக்கொண்டு ஸ்டீவன் என்ன என்றால் இவை எல்லாம் இயற்கையின் விதிகள் இயற்கையின் விதி என்ற உடனே நாங்களும் அதை தான் சொல்கிறோங்கிறான் காட் இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் நேச்சர்ஸ்லா என்று உடனே அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான் அதான் இயற்கையை தான் நாங்கள் கடவுள் என்கிறோம் சில பேர் அன்பே கடவுள் அன்பை அன்பென்று சொல் கடவுளை கடவுளென்று சொல் ஏன் எல்லாத்தையும் இவனுக்கு எப்படியாக இயற்கை தான் கடவுள் இயற்கை நேச்சர் இஸ் காட் என்றால் ஆல் வாட் இஸ் சூப்பர் நேச்சுரல் என்று கேட்கிறார் அந்த கேள்வியில் தான் ஆழமான செய்தி இயற்கையை மிஞ்சிய ஆற்றல் என்று சொல்லுகிறாயே அது என்ன கடவுளை மிஞ்சியதாப்போ இயற்கை தான் கடவுள் என்றால் இயற்கையை மிஞ்சியது நாம் எதை பார்த்து மிரளோம்னா இயற்கையை பார்த்து மிரடவில்லை இயற்கையை மிஞ்சிய விஷயங்களை பார்த்து மிரள்கிறோம் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை பார்த்து மயங்குறோம் அப்படி சாமியார் அப்படி தூக்கி போட்டோன்னா திருநீர் வந்தால் நம்ம மிரளோம் திருநீர் டப்பாவில் இருந்தால் அதை பார்த்து மிரளல அந்த டப்பாவில் இருக்கிறதா இவர் ஒடிச்சு வச்சிருந்து போடுறாருங்கிறது சயின்ஸ் கையிலேருந்து திருநீரெல்லாம் உற்பத்தி ஆகாது இதை அறிந்து கொள்ளுவதற்கு ஸ்டீஃபன் ஆக்கினோட சயின்ஸ் தேவையில்லை ஒரு காமன் சென்ஸ் பொது அறிவு போதுமானது ஆனால் ஏன் நாம் அதை பயன்படுத்தவில்லை என்றால் ஸ்டீவன் சொல்வது போல இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் டு த பீப்புள் நம்புவது எளிமையானதாக இருக்கிறார் நீங்கள் கடவுள் உண்டு இல்லை என்பதே ஒரே கேள்வியில் இருக்கிறது என்று ரொம்ப அழகாக விளக்குகிறார் Whether there is a nature or நாட்டுங்கிறது கேள்வி இல்லை எவ்ரி ஒன் அக்செப்ட் தெர் இஸ் அ நேச்சர் இயற்கை இருக்கிறது இயற்கைக்கு விதிகள் இருக்கின்றன என்பதை எல்லோரும் ஏற்கிறோம் Whether there is any supernatural power or not is a question கொஸ்டின் இயற்கையை விஞ்சியே ஏதேனும் ஒன்று இருந்தால் எதிர அடிக்கிற பந்து பின்னாடி போய் விடுங்க இயற்கையை விஞ்சியே ஏதேனும் ஒன்று இருந்தால் அது பின்னால் போகும் இந்த விதிகளை உடைத்து எரியும் எல்லாம் விதிகளுக்குள் இயங்குகிறது என்றால் கடவுளுக்கு எங்கே வேலை இருக்கிறது என்று கேட்கிறார் இந்த இயற்கை விதிகள் ஒன்றோடு ஒன்று சார்ந்தது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது ஒன்று தொட்டு கொண்டு அவர் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றார் அருவி கொட்டுகிறது ஆற்றில் நீர் ஓடுகிறது எப்படி அருவிக்கு தண்ணீர் வந்தது எப்படி ஆற்றுக்கு தண்ணீர் வந்தது அருவி கொட்டியது எனவே ஆற்றுக்கு தண்ணீர் வந்தது அருவி எப்படி வந்தது அருவி கதிரவன் நீரை எடுத்து ஆவியாக மாற்றியதால் அது குளிர்ந்து மழையாக பெய்தது அருவியாகி ஆறாக ஓடுகிறது சூரியன் எங்கேருந்து வந்தது இந்த ஹைட்ரஜன் அதில் இருந்து அதெல்லாம் சேர்ந்து ஹீலியம் ஆகிறது ஹைட்ரஜன் எங்கே இருந்து வருகிறது இப்போ இதையெல்லாம் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் இதை ஆராய்ச்சி செய்யவில்லை அவருக்கு அவரை பற்றிய ஒரு செய்தியை அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் கிப்ஸ் கிப் எஸ் டாம் என்று ஒரு விஞ்ஞானி ஒரு முன்னுரை இருக்கிறார் அந்த முன்னுரையே அருமையானது நான் ஸ்டீஃபனை அழைத்து கொண்டு சோவியத்துக்கு போனேன் அவர் அமெரிக்காக்காரர் செல்டோவிச் என்று ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இருக்கிறான் செல்டோவிச் நான் ஹாக்கிங் மூன்று பேரும் சேர்ந்து பல செய்திகளை கூட்டாக ஆராய்ந்தோம் பிறகு கலிஃபோர்னியாவிலே ஆராய்ச்சிக் கூடத்தில் அமர்ந்து இதை ஆராய்ந்தால் பல செய்திகள் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் ஸ்டீஃபன் என்ன செய்தார் என்றால் ஆயிரத்தி ஆண்டு தன் குடும்ப உறுப்பினர்களையும் தன் ஆய்வு உதவியாளர்களையும் அழைத்து கொண்டு கலிஃபோர்னியாவுக்கு வந்து ஓராண்டு அங்கேயே தங்கி இரவு பகலாக நாங்கள் சேர்ந்து கூட்டாக ஆராய்ச்சி செய்தோம் கடைசியாக அந்த தான் என்கிற விஞ்ஞானி எழுதுகிறார் ஆனாலும் கூட இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு என்னால் விடை சொல்ல முடியாது தீஸ் கொஷின்ஸ் ஆர் பிக் வெரி பிக் ஐ ஹாவ் ஷைட் அவ ஃப்ரம் ஆல் தீஸ் பிக் கொஷின்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் என் ஸ்கில் விஸ்டம் ஆர் செல்ஃப் கான்ஃபிடென்ட் டு டேக்கிள் தம் பட் ஸ்டீஃபன் ஹேபிட் அப்படின்னு எழுதுகிறார் அவனுக்கு இருக்கு என்னால் முடியல நான் அவரோடு சேர்ந்துதான் ஆராய்ச்சி செய்தேன் ஆனால் இத்தனை பெரிய கேள்விகளுக்கு விடை சொல்லுகிற அளவுக்கு எனக்கு போதுமான திறமையோ புத்தி கூர்மையோ தன்னம்பிக்கையோ எனக்கு இல்லை ஸ்டீஃபனிடம் இருக்கிறது அந்த கடைசி முன்னுரையை அவர் எப்படி முடிக்கிறார் என்றால் இத்தனை அறிவியல் கேள்விகளுக்கும் ஸ்டீஃபன் மிக எளிமையாக அண்ட் ஆல்சோ இன் a very creative language ஒரு படைப்பிலக்கியத்திற்கே உள்ள அழகுத்தன்மையோடும் அவர் எழுதியிருக்கிறார் படியுங்கள் என்ஜாய் என்று அவன் முடித்திருக்கிறான் பெரும்பாலும் நம்மால் எப்போ என்ஜாய் நம்ம போடுறோன்னா ஒரு குறுஞ்செய்தியில் கூட நான் சினிமாவுக்கு போகிறேன்னா என்ஜாய் என்றும் ஆனால் இந்த அறிவியல் புத்தகத்தை படிப்பதற்கு தான் சொல்லுகிற பரிந்துரை என்ஜாய் என்று படியுங்கள் உண்மையாகவே நான் சொல்லுகிறேன் அதில் சில பக்கங்களை படிக்கிற ஐ ஆர் ரியலி உண்மையிலேயே ஓ இத்தனை அற்புதமான செய்திகளை இப்படி எளிதாய் சொல்ல முடியுமா என்று கண்டித்தார் ஆகையினால் அவர் சொல்லுவது இவை எல்லாம் இந்த மூன்றுக்கும் உட்பட்ட இயற்கை விதிகளாக இருக்கின்றன கடவுள் எங்கே வந்தார் சரி then how did all begin naan innum or 10 nimadanagalin sila seidhigalai solli nerivu seiven how did it all begin eppadi ivai lam aarambithathu adarkana arivai therivai nam pera vendumanal black holes endru sollapadugira karun thudigalai patri kattayam arindirukka vendum adha adutha seidhi iniki karun thudi endru nam mudi perukrom adu kuda sariya endru enak theriyadu black hole endral adu karuppaga illai mudhalla oru இந்த கருந்துடைகளை பற்றி ஆராய்ச்சி பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியிலேயே தொடங்கிருச்சு ஏன் என்று கேட்டால் திடீர் திடீரென்று விமானங்கள் காணாமல் போயின இப்போ மலேசியா விமானம் நடுவில் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி காணாமல் போச்சே அது வேறு அதுக்கு வேறு அரசியல் காரணங்கள் உண்டு ஆனால் வெளியில் பறக்கிற பல விமானங்கள் திடீரென்று தரையிறங்கவும் இல்லை உடையவும் இல்லை காணாமல் போய்விட்டன விமானங்கள் மட்டுமில்லை வானியல் ஆய்வு செய்கிறவர்கள் கண்டறிந்தார்கள் சில கோள்களே காணாமல் போய்விட்டன எப்படி காணாமல் போகும் என்கிற கேள்வியை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஜான் மிச்சல் என்கிற இங்கிலாந்து நாட்டு விஞ்ஞானி அந்த கேள்வியை கேட்டு தர் இஸ் அ டார்க் ஸ்டார் என்று சொன்னார் அவன் முதலில் வைத்த பெயர் டார்க் ஸ்டார் என்பதுதான் பிறகு அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஐன்ஸ்டின் காலத்துக்கும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜான் வீலர் என்கிற ஒரு விஞ்ஞானிதான் அந்த கருந்துடை பற்றிய எல்லா செய்திகளையும் கண்டுபிடித்து விடவில்லை அதற்கான பெயரையும் ஓரளவுக்கு செய்திகளையும் கண்டுபிடித்து இட்ஸ் அ பிளாக் ஹோல் என்று சொன்னான் அது கருப்பாக இருக்கிறது என்பதற்காக இல்லை அதனுடைய மிகப்பெரிய செய்தி என்னென்றால் அந்த கருந்துடை என்பது இந்த பூமியை போல அல்ல இந்த பேரண்டம் சூரியன் செவ்வாய் ஜூபீட்டர் எல்லாவற்றையும் உட்படுத்திய இந்த பேர் அண்டத்தைப் போல பல மடங்கு பெரியது அதனுடைய அளவு கையகலமே இருக்கிறது அது என்ன செய்கிறது என்றால் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகிறது அப்படி உள்வாங்கி உள்வாங்கி உள்வாங்கி அதனுடைய எடை அதனுடைய அளவல்ல அதனுடைய நிறை கூட இருக்கிற காரணத்தால் அதன் ஈர்ப்பு விசை மேலும் மேலும் மேலும் கூடுதலாகி எது வரையில அது உள்வாங்குகிறது என்றால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் ஒரு நொடியில் பயணம் செய்கிறதே அந்த ஒளியையும் உள்ளே வாங்கிக்கொள்ளு உலகத்திலேயே ஒளியை உள்வாங்கிக்கொள்ளுகிற கோள் எதுவும் இல்லை சூரியன்லேருந்து வெளிச்சம் வந்தால் பூமியின் மீது படுகிறதே தவிர பூமிக்குள் போகாது பூமிக்குள்ளே போயிட்டால் இருட்டு வெளிச்சம் இல்லை பிளாக் ஹோலில் எங்கேயும் எந்த ஒழியும் இல்லை எல்லாவற்றையும் அது உள்ளேயே இழுத்து விடுவதால் அது இருட்டாக இருக்கிறது அது பற்றிய ஆராய்ச்சியை செய்த வேற கூப்பர் என்கிற ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொன்னார் இப்படி ஒரு கருந்துடை இரண்டு கருந்துடை அல்ல நாம் இதுவரையில் கண்டுபிடித்திருப்பது இந்த பேரண்டத்தில் வெறும் நான்கு சதவீதம்தான் தொன்னூற்றி இருள் பொருளாக இருக்கிறது டார்க் மேட்டர் There are two things. One is dark matter and dark energy. One is a shadow and another is a shadow. If there is a shadow and a shadow, that shadow will be found in the shadow. No one will be found in the shadow. That black hole will be found in the shadow. That is a shadow. That is a shadow. That is a shadow. That is a shadow. Big Bang Theory is found in the Middle East. அந்த பிக் பேங் தியரியில் தான் இந்த உலகம் வந்திருக்க தவிர பிக் பேங் தியரிக்கு முன்பாக என்ன என்று கேட்டால் ஐன்சின் சொல்லுவார் இந்த கேள்விக்கு யாராலும் விடை சொல்ல முடியாது இந்த கேள்வி எப்படி இருக்கிறது என்றால் வாட் இஸ் சவுத் ஆஃப் த சவுத் போல் என்பது போல் இருக்கிறது துருவத்துக்கு தெற்கே என்ன இருக்கிறது என்று சிலர் கேட்கிறான் அதற்கு தெற்கே எதுவும் இல்லை என்பதால் தான் அதற்கு துருவம் என்று பெயர் தெர் வாஸ் நத்திங் பிஃபோர் பிக் பேங் தியரி அப்படியானால் இந்த உலகம் எப்படி வந்தது இட் வாஸ் ஸ்பான்டேனியஸ்லி கிரியேட்டட் ஃப்ரம் நத்திங் நத்திங் அந்த சொல்ல மறுபடியும் அவன் எழுதுறான் THIS திஸ் இவ்வளவு பெரிய த கிராண்ட் டிசைன் இருக்கு இவ்வளவு பெரிய பேரண்டம் வாஸ் ஸ்பான்டேனியஸ்லி கிரியேட்டட் ஃப்ரம் நத்திங் நத்திங் எதனிலிருந்தும் இல்லை ஆகையினால் இந்த உலகம் இயற்பையாக பெருவெடுப்பில் வந்தது ஒரு இயற்கை விதி ஒழுங்கில் இயங்குகிறது இயற்கை விதி ஒழுங்கில் இயங்குகிறது என்று சொன்னால் அடுத்தது என்ன நடக்கும் என்று கணிக்க முடியும்தானே என்று கேட்டால் இரண்டு காரணங்களால் முடியாது என்று அதை என்ன இரண்டு காரணம் ஒன்று இன்றைக்கு இயற்பியல் துறையில் புதிதாக வந்திருக்கிற குவான்டம் மெக்கானிக்ஸ் ஒளி வெறும் துகள்களாக செல்லவில்லை குவான்டம் என்பதை ஒரு பேக்கெட் பேக்கெட்டாக போகிறது குவான்டா என்றால் அதுதான் அப்படி வளைந்தும் நெளிந்தும் அப்படி ஒரு பேக்கெட் பேக்கெட்டாக அது போகிற போது அதற்கு தமிழில் என்ன சொல்லுவது எனக்கு தெரியவில்லை தவறாக சொல்லக்கூடாது என்பதற்காக பேக்கெட் என்றே சொல்லி போகிற போது இரண்டு செய்திகளை நம்மால் கண்டறிய முடியாது ஒரு துகள் துகள் என்பது பார்த்துக்கள் த குவான்டம் என்பதை எப்படி சொல்லணும் தெரியல அலை அலை வேவ்ஸ் போகிற போது துகள் அதில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதையும் எந்த வேகத்தில் போகிறது என்பதையும் கண்டுபிடிப்பதில் சிக்கல் இருக்கிறது என்றால் அது வளைந்து போகிற போது மேலே இருந்து கீழே வருகிற போது வேகமும் இப்படி போகிறபோது வேகமும் மாறுகிற காரணத்தால் அவற்றை துல்லியமாக கண்டறியாத வரையில் அடுத்து என்ன நடக்கும் என்று கண்டறிய முடியாது இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் புதிதாக இன்றைக்கு பேசப்படுகிற அந்த பிளாக் ஹோல் கருந்துடை இருக்கிறதே அதற்குள் என்ன இருக்கிறது என்று இன்று வரையில் அறிவியல் உலகம் அறியவில்லை தொன்னூற்றி ஆறு சதவீதம் இருட்டாக இருக்கிறது நாம் பார்க்கிற ஒட்டுமொத்த பேரண்டம் செவ்வாய் கிரகத்துக்கு போய் எல்லாம் சேர்த்து நாலு சதவீதத்துக்குள்ளதாம் அந்த இருள் பொருள் அறியாத வரையில் எப்போ இரண்டு கருந்துடைகள் மோதிக்கொள்கின்றன ஒரு கருந்துடை வெடித்து சிதறி இன்னொரு பெரிய பேரண்டம் உருவாகிறது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரண்டத்தில் ஒன்றே ஒன்றை கண்டறிந்தால் எப்போது எந்த கருந்துடை வெடித்ததோ அப்போதுதான் டைம் பிகான் என்று எழுதுகிறார் அப்போதுதான் காலம் என்று ஒன்று தொடங்கிற்று அந்த காலம் தொடங்கிய நாளை கண்டறிவதுதான் ஐ ஐ டூ பிலீவ் அவர் எழுதுகிறார் ஐ டூ பிலீவ் இட் இஸ் த ஃபைனல் கீ டு ரிமூவ் the Grand Designer இந்த உலகத்தை யாரோ ஒரு ஆளு உட்கார்ந்துக்கிட்டு படைச்சாங்கிற கதையை கடைசியாக விளக்குவதற்கான சாவி அங்கேதான் இருக்கிறது எப்போது காலம் தொடங்கிற்று அவருடைய அதனால தான் அவருடைய முதல் புத்தகமும் காலம் பற்றியது காலம் எப்ரி ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் காலம் என்பது எப்போது தொடங்கிற்று என்பதை கண்டறியும் ஐ டூ பிலீவ் இட் ஈஸ் த ஃபைனல் கீ to remove the grand designer avaru solugirar kadavul enbadai naan kurippidugira bodhalam i mean the word in an impersonal sense naan or aala manasla vechittu solla le anga anal makkal koodikana kaana makkalte kadavul la yaroo or aal madriye or uruvam padindu kidakkaradu It is EMBODIMENT OF NATURE TO SHOWD YOU WHAT THE TAKES END THE PEOPLE THAT THE PEOPLE They Violent END THE PEOPLE THAT WE moim timelラ END THE PEOPLE THAT WE WEREWA MY Dir want it He was taught No one in aplace In this one Except for the PEOPLE LIKE Spontaneously He was created from nothing I am told கடைசியாக அவர் இப்படி முடிக்கிறார் ஒன்றை நம்புவதும் நம்பாமலிருப்பதும் இருப்பதும் விருப்பம் சார்ந்தது டூ ஐ ஹாவ் ஃபேத் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டால் each ஈச் have our own freedom to believe what we want. எதை விரும்புகிறோமோ அதை நம்புகிற உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது but in the simplest word elimyana sorkalil solla solla vendum endral there is no god at all endru mudal chapterai mudikira appadi oruvar iruppadarku ariviyil idam illai <laughs> solra seidhi avana adu ennudiye time patrikaiyile inda pakkam kadavul padathiyum inda pakkam hawking padathiyum pottu rendu perukkum edho oru sanda maadhiri pottu avanga paperai vittutranga enakku nokkam adala <laughs> illai எனக்கு அவரோட சண்டை போடுறதெல்லாம் நோக்கமில்லை ஏனென்றால் அப்படி ஒருவர் இருப்பதையே நான் நம்பாத போது அவரோடு எப்படி சண்டை போட முடியும் ஐ டோன்ட் பிலீவ் பிகாஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ் மீ லைக் திஸ் அறிவியல் எனக்கு இப்படித்தான் சொல்லி கொடுக்கிறது இந்த ஒரு மிகப்பெரிய பேரண்டத்தின் பெரு கிராண்ட் டிசைன் அதில் கடவுள் என்று ஒருவர் உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாம் செய்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை Our and the Puthagathil or Vari Edail Sulhagarar The wonder of discovery will continue for years and years even after I am gone Naan Pona Prakum in the Aivikail Kaal Haalathrikku Niedikyum Meenndum Meenndum Sodhanai Kki Ullakkuvadhu Thaan Ariviyal Yadai Chunnalum Appadiyye Nambi Konduvudhu Madam Naan Ariviyalai Saandavan as far as I am concerned There is no possibility to exist God in this world In the world, I have no one who is in the world I have said that I have talked about the two or three things If you can do that, you can do that If you can do that space, you can do that If you can do that, you can do that If you can do that, you can do that If you can do that, you can do that After life and the wishful thinking மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது மனிதர்களின் ஆசை ஆசைப்பட உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அப்படி எதுவும் இருக்க அறிவியலில் வாய்ப்பு இல்லை இட் ஊட் பி இட் கோ டு த டஸ்ட் நாம் இந்த இயற்கையில் காற்றோடு காற்றாய் மண்ணோடு மண்ணாய் கலந்து போவோம் என்பதை தவிர இன்னொரு பிறவி இருக்கிறது இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதெல்லாம் விஷ்வல் திங்கிங் அவையெல்லாம் ஒரு ஆசையின்பால் ஏற்படுகிற எண்ணம் கிடையாது அறிவியலின்பால் ஏற்படுகிற எண்ணம் என்று இத்தனை தெளிவையும் இந்த புத்தகத்தில் அவர் தந்திருக்கிறார் நான் தொட்டுத்தான் காட்டியிருக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் விடத்தை விட வெங்காயம் வழக்குமா உன் அறிவு